அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின் திருக்குறள்ல இது அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது குரட்பா எண்ணியார் திண்ணியர் ஆகப் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப இப்படித்தான் இதை கொண்டுகூட்டி பொருள் புரிஞ்சுக்கணும் செயலாற்றும் வழிமுறையை எண்ணுபவர் அதனை உறுதியாக எண்ணினால் எண்ணியதை எண்ணியபடியே அடையலாம் என்பது இதனுடைய பொருள் வினைத்திற்பம் உடையவர் அடையும் பயனை இந்த குரட்பா நன்கு உணர்த்துகிறது எண்ணிய பொருள்கள் யாவையும் ஒருவன் எண்ணியாங்கு வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை இக்குரட்பா நமக்கு உணர்த்துகிறது திண்ணியனாக நின்று வினை செய்யாதவனுக்கு எண்ணிய எதுவும் கைகூடாது என்பதை உணர்ந்து கொண்டு மக்கள் உறுதியோடு தொழிலில் முயல வேண்டும் என்பது குறிப்பு வினை செய்வதில் திண்மையுடையவன் எண்ணிய எல்லாவற்றையும் அடைவான் மகாபாரதம் சாந்தி பருவத்தில் அனிர்வேதேன தீர்கேன நிச்சயேன த்ருவேணச்சேவதேவ பிரசாதாச்ச க்ஷிப்ரம் பலமவாப்பியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அதனுடைய பொருள் ஒரு செயலானது நீண்ட காலம் உறுதியோடு செய்யப்படுகின்ற முயற்சியினாலும் இறையருளாலும் அந்த செயலுக்குரிய பலனானது நிச்சயமாக ஏற்படுகிறது அதாவது மனம் தளராமல் நீண்ட காலம் உறுதிப்பாட்டோடு இடைவிடாமல் நிலைத்த தன்மையோடு செய்யக்கூடிய செயலானது எல்லா தேவர்களுடைய அருளாலும் தேவதேவர்களுடைய அருளாலும் விரைவில் பலனை கொடுக்கும் என்று சொல்லுகிறது ஆகா அந்த செயல் நீண்ட நாள் ஆனாலும் அந்த செயலை அழகா முடிக்கிற போது பலன் நிச்சயமா கிடைக்கும்ங்கிறது கருத்து சது தீர்கால நைரந்தரிய சத்கார ஆசேவித்தோ திருடபூமிகி என்று பகவான் பதஞ்சலியும் சொல்கிறார் நீண்ட காலம் இடைவிடாமல் செய்யப்படுகின்ற தொடர்ந்த பயிற்சியினால் யோகமானது அதாவது உள்ளத்தை நெறிப்படுத்தலாவது தியானம் கைகூடுவதானது உறுதி பெறுகிறது என்பது கருத்து பதவுரை எண்ணியார் செயலாற்றும் வழிமுறையை எண்ணுபவர் திண்ணியராக உறுதியாக பெறின் எண்ணினால் எண்ணிய எண்ணியதை எண்ணியாங்கு எண்ணியபடியே எய்துப அடைவர் செயலாற்றும் வழிமுறையை எண்ணுபவர் உறுதியாக எண்ணினால் எண்ணியதை எண்ணியபடியே அடைவர் பாரதியாரும் இதைத்தான் சொல்கிறார் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என்று சொல்லியிருப்பதையும் நாம் நினைவு கூறுவோம் எண்ணிய எண்ணி அங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர்